அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருட்பிரகாச வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணும் திருவருள் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகள் திருவடிகளே சரணம் சண்மார்க்க ஞானப் பெருளி ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகளின் மூன்றாம் ஆண்டு மகா குரு திருநாளில் ஒழிவில் ஒடுக்கம் ஞான நூல் இசை வடிவில் இலவச வெளியீடாக வெளியிடப்படுகிறது வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் என்னும் சிறப்பு பாயிர செய்யூளுக்கு உரையருளி திரு அருபிரகாச வல்லல் பெருமான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஒழிவில் ஞான நூலை பதிப்பித்தார்கள் சீகாழி என்னும் திருநகர்கண்ணே மெய்நெறி விளங்க வீற்றிருந்தருளிய திருஞான சம்பந்த பிள்ளையாரின் பிற்கால சீடர் ஸ்ரீ காழிக்கண்ணுடைய வள்ளல் சுவாமிகள் ஒழிவிலொடுக்கம் ஞான நூலை திருவாய் மலர்ந்தொருளி செய்தார்கள் சர்சீடருக்கான அனைத்து இலக்கணங்களும் ஒருங்கேய பொருந்த பெற்று விளங்கிய ஸ்ரீ காழிக்கண்ணுடைய வல்லல் தாம் ஒன்றையும் சுட்டாது தனது அருட்குருநாதராகிய திருஞான சம்பந்த பிள்ளையாரிடம் ஞான உபதேச மொழிகளை கேளாமல் கேட்கும் முறைமையோடு கேட்க சுவாமிகள் தமது ஞானப்பிரகாச நோக்கத்தால் பார்த்தும் கரசரணங்களால் பரிசித்தும் மும் மலங்களையும் நீக்கி திருவடி சூட்டி சத்திய நீர்வாணதிக்கையால் எனது போதத்தை ஒன்றோடும் பற்றாது ஒழித்து சிவத்தோடு இரண்டரக் கலக்க வைத்து என்பால் வந்தடைந்தோர்க்கும் எனதுள்ளே தாமே நிறைந்திருந்து முத்தினெறியை அறிவிக்கும் மறைப்புலவன் சுத்தன் தமிழ்குரிசில் சீகாழி திருஞான சம்பந்த சுவாமிகள் தமது திருவடியில் ஒன்றாக்கினார்கள் தம்மை திருவடிக்கண் ஐக்கியமாக்கிய அனுபவ இரகசியமெல்லாம் மறைக்காமல் மாணாக்கனே நீ ஒழியாமல் ஒழியுமிடத்து ஒடுங்கும் நெறியை கூறுவோம் யாம் என்றருளி இருநூற்று ஐம்பத்தி மூன்று திருவெண்பாக்கள் கொண்ட ஒழிவில் ஒடுக்கம் என்று ஒரு உபதேச முறையை அருளி செய்தார்கள் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவண்ணாமலை துறையூர் வீரசைவ ஆதீனத்தைச் சார்ந்த திருமுதுகுன்றம் விருத்தாசலம் அருள்மிகு ஸ்ரீ குமாரதேவர் சுவாமிகளின் சீடர் திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் இந்நூலுக்கு உரையருளி உள்ளார்கள் இந்த ஞான நூல் ஆசாரியத்தன்மை சீடத்தன்மை பதித்தன்மை பசுத்தன்மை பாசத்தன்மை உபதேசத்தன்மை பக்குவத்தன்மை யோக நிவர்த்தி கிரியை நிவர்த்தி சரியை நிவர்த்தி விரத்தி விளக்கம் துறவுத்தன்மை அருளவத்தை தன்மை வாதனை மாண்டார் தன்மை நிலையல்பு ும் பதினைந்தையும் சீர்பெற கொண்டது மேலும் ஆன்மதரிசனம் பறைதரிசனம் பரயோகம் பரயோக நீக்கம் போத ஒழிவு இன்பப் பேறு என்னும் எழுவகை நிலையும் சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் அடைவதற்கான நெறிமுறைகளும் விளக்கப்பட்டுள்ளன மேலும் இந்நூல் திருவருட்பாவின் உட்பொருளையும் அருப்பெருஞ்சோதி அகவலின் ஞான ரகசியத்தையும் அறிந்து கொள்ள சண்மார்க்க அன்பர்களுக்கு வல்லல் பெருமானால் வழங்கப்பட்ட ஞான திறவுகோளாகும் ஒழிவிலொடுக்க ஞானநூலை திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான் சண்மார்க்கு அன்பர்களுக்கு ஞான உபதேசம் செய்தருளினார்கள் என்றால் இந்நூலின் பெருமையை அளவிடுவதற்கு அரிதாகும் இத்தகைய ஞான ரகசியங்கள் பொருந்திய ஒழுவிலொடுக்கம் ஞான நூலை திருவருள் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகள் தமது அருட்குருநாதராகிய சாதனை சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சண்முக சுவாமிகளின் அருள் ஆக்கினையின்படி நூற்றுக்கும் மேற்பட்ட சீடர்களுக்கு ஞான உபதேசம் செய்தருளினார்கள் சண்மார்க்க ஞான பேரொளி திருவருள் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகளின் மூன்றாம் ஆண்டு மகா குருபூஜை திருநாளில் திருவருள் மனம் வீசும் ஒழிவில் ஒடுக்கம் ஞானநூலை இசை வடிவில் அமைத்து திருவருட்பா இசை பேரரசு மழையூர் எஸ் சதாசிவம் அவர்களால் பாடப்பெற்று இன்னிசை செம்மல் கலைமாமணி செம்பை அர்ஜுனன் அவர்களால் இசை ஒருங்கிணைப்பு செய்யப்பெற்று திருச்சிராப்பள்ளி விஜய் கணேஷ் விஜய் ஸ்ருதி ஒளிப்பதிவு கூடத்தில் இசை வடிவில் ஒளிப்பதிவு செய்து அன்பர்கள் ஆன்மலாபம் பெறும் பொருட்டு இலவச வெளியீடாக வெளியிட்டு திரு அருட்பிரகாச குருகுலம் திருவருள் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகள் அதிஷ்டானம் புதுச்சேரி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராய் விளங்கும் திரு அருட்பிரகாச பெருமானின் மலர்போலும் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றது மேலும் எங்களை அறியாமல் ஆங்காங்கே திருவெண்பாக்களில் குற்றங்களும் பிழைகளும் இருந்தால் அன்பர்கள் அனைவரும் மன்னித்து குற்றங்களையெல்லாம் குணமாக கொள்ள வேண்டும் என்று பணிந்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது எல்லையில்லா கருணை எல்லா உயிர்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி வணங்கி தெய்வ திருவருளை தியானிக்கின்றோம் தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை திருச்சிற்றம்பலம்